அடித்துண்டையில் பேசுவது விகார துணியில் பேசுவது நல்ல விதமாக பேச சிரமம் எடுப்பது உபயோகத்தில் இல்லாத சொற்களை கூறுவது பொதுமக்களிடம் பேசும்போது குறியீட்டு சொற்களை உபயோகிப்பது ஆகியவை கூடாது